வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் பதினெட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு லாத்வியாவின் ரீகா நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரெஞ்சு வானியல் நிபுணர் பியர் ஜான்சன் அவர்கள் சூரிய கிரகணத்தை ஆராயும் போது ஹீலியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு மார்டினிக் தீவில் நிகழ்ந்த பெரும் சூறாவளியினால் எழுநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மன் பொறியாளர் கார்ல் ஜேத்தோ என்பவர் தான் கண்டுபிடித்ததாக கூறிக்கொண்ட விமானத்தை பதிவு செய்தார் இவர் விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் தங்கள் விமானத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு இந்த விமானத்தை பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டனில் முதல் முறையாக பெண்களுக்கான தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நியூயார்க்கையும் கனடாவின் ஒன்டாரியாவையும் இணைக்கும் ஆயிரம் தீவுகள் பாலத்தை அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பெல்ஜியம் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஜூலியன் லாகூட் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பங்களாதேஷை சேர்ந்த பிரஜோன் தாஸ் என்பவர் ஆங்கில கால்வாயில் நடத்தப்பட்ட நீச்சல் போட்டியில் முதலிடம் பிடித்தார் இவ்வாறு முதலிடம் பிடித்த முதலாவது ஆசிரியர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வியட்நாம் போரில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகள் தமது படைகளை திரும்ப அழைக்க முடிவு செய்தன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செவ்வாய்க்கோளின் போபோஸ் துணை கோள் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு பாஜிராவ் இந்திய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆர் சுபலட்சுமி சமூக சீர்திருத்தவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு விஜயலட்சுமி பண்டிட் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி எஸ் இந்திய மருத்துவர் விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குல்சார்க் இந்திய இயக்குநர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் மூர்த்தி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தலேர் மெகந்தி இந்திய பாடகர் தயாரிப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு செங்கிஸ்கான் மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் இந்திய அரசியல்வாதி விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வசந்தராவ் நாயக் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிம் டாய் ஜோங் தென்கொரியாவின் பதினைந்தாவது அரசு தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜான்சன் மலையாள இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ராக்கி ரங்கராஜன் இந்திய ஊடகவியலாளர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சூரா முகர்ஜி இந்திய எழுத்தாளர் ஓவியர் இந்நாளின் சிறப்புகள் பாகிஸ்தான் நாட்டில் மற நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே